சத்குரு ஸ்வாமி கிஜை குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருக்கும் இப்படி முதல்ல ருக்மி சொன்ன பிரகாரம் அவனுடைய ஃப்ரெண்டு நண்பன் அவன் வந்து செலக்ட் அப்பாவுக்கு எதிர்த்தாப்பில அப்பாவுக்கு எதிராக ருக்மிணி தாயாருடைய விருப்பத்திற்கு எதிராக ஆப்போசிட்டான் அப்படி பண்ண அந்த தமகோஷ மகாராஜானுடைய புத்திரனான சிசுபாரன் யானை படைகளோடையும் ரத்தங்களோடையும் காலாட்படைகளையும் குதிரைப்படைகளும் சேர்ந்து சேனைகளோடு சேர்ந்துட்டு குண்டின நகரத்துக்கு வந்தான் அவனுக்கு வந்து விதர்ப தேசத்தினுடைய அந்த ராஜாவான பீஷ்பகன் சந்தோஷத்தோடு அவர் வந்து வரவழைச்சு மரியாதை பண்ணி அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் இருக்க செய்தான்னு பார்த்தோம் விவரமாக சொல்லணும் அந்த அழகான மிகவும் நல்ல பல்வரிசைகளும் முகமும் கொண்ட திருமண கல்யாணத்திற்காக தயாராக இருக்கக்கூடிய ருக்மிணி பெண்ண ஸ்திரீக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வைத்தார்கள் கன்னியா பெண்ணுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி அந்த கல்யாணத்திற்கு உண்டான மங்கள பிரதிசர பத்தத்தின் பிரதிசர பத்தம் அது காப்பு அதை காப்பெல்லாம் கட்டி அவளுக்கு வந்து ரெண்டு புது பட்டு அழகான புது பட்டு வஸ்திரங்களை கொடுத்து அவளை வந்து அலங்காரம் பண்ணி நகைகள்லாம் பூட்டி பலவித அலங்காரங்கள்லாம் செய்தார்கள் சிறந்த பிராமணர்கள் சாம மந்திரங்கள் சாமவேத மந்திரங்கள் ரிக் மந்திரங்கள் ரிக்வேத மந்திரங்கள் யஜுர்வேத மந்திரங்களால் எல்லா விதமான ரக்கறைகளும் செய்தார்கள் அத்தர்வண வேதம் தெரிந்த பிராமணர்கள்லாம் நவகிரத்தினுடைய அனுகிரகத்தை அடைவதற்காக நவகிர சாந்தி பசைவதற்காக எல்லாம் அனுகூலமாக இருக்கிறதுக்காக அதுக்காக வேண்டிய கோமங்கள்லாம் கோமக்கிரியைகள்லாம் செய்தார்கள் இந்த எல்லா விதமான விஷயங்களும் அதாவது செய்ய வேண்டிய முறைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தெரிந்த அந்த ராஜா குண்டின பதியினுடைய ராஜா பீஷ்பகன் அந்த ஹிரண்யம் வெள்ளி ரூப்பியம் அப்புறம் பலவிதமான வஸ்திரங்கள் வெள்ளம் கலந்த எள்ளு பசுக்கள் இப்படி பிராமணர்களுக்கு இதெல்லாம் தானமாக உண்டு அந்த தேசத்தினுடைய வழக்கப்பிரகாரம் சம்பிரதாய பிரகாரம் விதி தெரிஞ்ச சம்பிரதாயம் தெரிஞ்ச ராஜா அப்படியெல்லாம் பண்ணார் அப்படியே அந்த சேதி தேசத்து ராஜா சேதி தேசத்து ராஜானான் அந்த தமகோஷ ராஜா அவன் வந்து தன்னுடைய புத்திரனான சிசுபாரனுக்கு கல்யாணத்திற்கு உண்டான மங்கள கர்மாக்கள் இருக்குது பூர்வ பூர்வாங்க கர்மாக்கள் அதெல்லாம் தே மந்திரம் தெரிஞ்ச பிராமணர்களை விற்றுக்கொண்டு நடத்தி வைத்தார் இப்படி யானைப்படை அதுக்கு என்னென்னா எல்லா யானைகளும் அப்படி ஒரு ஆண் வலிமை இருக்கூட இருக்கும் மத அப்படியே பெருகி வருது அப்படி இருக்கக்கூடிய யானைப்படை தங்க ஆபரணங்கள் மாலைகளில் தரித்தென்று இருக்கக்கூடிய தேர்ப்படை காலாட்படை சேனிகளெலாம் எல்லோரும் பல பராக்கிரமம் உண்டர்கள் குதிரைப்படை இப்படி நாலு விதமான படைகள் உண்டு ரத்த துரக கஜாதி பதாதினு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நாலு விதமான படைகள் ரத்தப்படை கஜப்படை யானப்படை குதிரைப்படை காலாட்படை எப்படி அவர்களோடு சேர்ந்து சேனிகளோடு சேர்ந்து தமகோஷன் தன்னுடைய புத்திரனான சிசுபாலன் அவன் தானே மணமகனாக ருக்மி தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படி குண்டின படத்துக்கு வந்தார்கள் விதர் பிரதேச ராஜாவான அந்த பீஷ்பகன் அவரை வந்து சந்தோஷத்தோடு அப்படி எதிர்கொண்டு வரவழிச்சு அவருக்கு வரவேற்பெல்லாம் சொல்லி அந்த கல்யாண பிள்ளை மணமகனுக்குன்னு தனித்தா வை தனிக்காக வைக்கக்கூடிய தனிக்கா சர் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுருக்கோம் அந்த ஒரு மாளிகையில் அவரை தங்க வைத்தான் இதுதான் பார்த்தது விவரமானதையும் மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தத் சால்வோ ஜராசந்தோ அந்தபக்ரோபிதூரதா அஜக் புரு சைத்யபக்ஷியாக போன்ற காத்தியம் சகஸ்தத தத் சால்வோ தத் சால்வோ தத் சால்வோ जरासंधक्ूर्ता अजत्पुर चैत्यपक्षी पौंड्रका सहस्रता कृष्णाराद्वो यहां கனாச்சை சித்தும் எகத்திருஷ்ணோ ராமதிவராமாஷோய கனியை சாதித்தம் எந்த ஆகத்தே கிருஷ்ணோராமா எது விவா इति யோட்சியமாக சம்கட்ட நனசா ஆஜுபுஜு சுவேம் அமிரோமா சம்கட்டா நனசா ஆஜுஜு சுவேம் சமிரபலவா பகவான் சொல் பகவராமோ விபோயம் கிருஷ்ணம் ஏகம் கதம் ஹம் கனிய கலகசிதா சிறுவைத்தையும் பகவான் விபீய ரிப்போய்மம் கிருஷ்ணம் ஏக்கம் கதம் அத்தம் கனிய கலகசிதலேனஸ்லுதரி குண்டிநம் பிராத்து கஜஸ்வர மகத்த சாம் ப்ராத்தரிப்ளரி குண்டினா கஜஸ்வராவது அருணிமற்பம் பதினேழுல இருந்து இருபத்தொன்னோ அஞ்சு ஷ்லோக்கம் मूलते से अंबती मूणावध्याय त्र साल्व जरासंधो अंतक्त्रो विधूरत आजग्ह चैत्यपक्षीय पौंड्रका सहस्त्र त्र साो जरासंधो दंत्रो विधुर आजग्ह चैत्यपक्षीय पौंड्रका सहस्त्र कृष्णराम्विषो यैध्याय साधि यद्यागत हरेतृष्ण राद यदु कृष्णरामद्व द्वो यमद्व यैध्याय साधि यद्यागत हरे ோச்சமாதமசுஜோவா யோட்சியமாக சங்கடாஸ்தனசு ஆஜபுர்ஜு சமிரபலவன சரி பகவன் ராமோ சேவோ விபீயோமம் கிருஷ்ணம் எக்கம் கதம் ஹும் கனியம் கரகசங்கிதான் சுவை ரு பகவான் விபீயோமம் கிருஷ்ணம் எக்கம் கதம் ஹும் கனியம் கரகசங்கிதான் பலேன மக்த சாம் பிராத்திரு ஸ்னேக பரிப்புதான் துரிதகா குண்டினம் பிராகாது கஜஸ்வம் ரதபத்தி பிகி பலேன மகதா சார்தம் பிராத்ரு ஸ்னேக பரிப்புதான் துரிதகா குண்டினம் பிராகாது கஜஸ்வம் ரத பத்தி பிகி இருபத்தி ஒன்றாவது ஒரு ஸ்லோகம் பார்ப்பான் இப்படி கிருஷ்ணன்ட்ட பரராவன்கள்கிட்ட விரோதிகள் எல்லாம் பகைக்கக்கூடியவர்கள் பகை கொண்டவர்கள் யாரே சால்வன் எல்லாம் பெரிய எல்லாம் நம்ம இதுதான் நம்ம பாரத தேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிலை தான் ஒரு மோடியை எடுத்து சக்கர அப்போசிட்டும் ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளின்னு இருக்காங்க இல்லையா அதே தான் இது வேறு ஒன்றும் இல்லை சந்தேகமே இல்லை தைரியமாக சொல்லணும் அதுதான் விஷயம் அதுதான் விஷயம் கரெக்டு அப்படி சால்வராஜன் ஜராசந்தன் தந்தபக்ரன் விதூரத்தன் சிசுபாரன் பக்கத்தை சேர்ந்தவர்கள் சிசுபாரன் கட்சியில் இருக்கணும் அப்படியே தான் இருக்குது பவுண்டரகன் இப்படி பல ராஜாக்கள் எல்லாம் அந்த அசுரப்பிராயமாக கொண்டவர்கள் ராஜாக்கள் அசுர புணம் கொண்டவன் இந்த ருக்மிணியை யிசுபாலனுக்கு சம்பாதித்து கொடுக்கணும் அவளுக்கு தான் கொடுக்க சால் சிசுபாரன் தான் கொடுக்கணும் கிருஷ்ணன் பலராமன் போன்றவர்கள்லாம் யாரவர்களால் சூழப்பட்டு வந்து ருக்மிணியை கொண்டு போனால் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனோட போடணும் இப்படி மனசில் தீர்மானம் பண்ணார்கள் ஆமாம் கிருஷ்ணன் பலராமன் வந்து அப்படி பண்ணால் அவனோட சண்டை போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார்கள் சண்டை போட்டேன் ஜெயிக்கணும் அப்போ எல்லா ராஜாக்களும் சண்டை போடுறதுக்கு தான் வந்தார்கள் எல்லா ராஜாக்களும் எல்லா சைனிகளையும் சமகிர பல எல்லா சைன்யங்களும் திரட்டிண்டு வாகனங்களையும் திரட்டிண்டு வாகனங்கள் சைன்யங்களாக திரட்டிண்டு எல்லா ராஜாக்களும் வந்து சேர்ந்தார்கள் என்ன அந்த கிருஷ்ணன் வந்து பலராமனோட கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணன் வந்து கொண்டு போகக்கூடாது நம்ம சிசுபாலனுக்கு இதை முடித்து கொடுக்க வேண்டும் அப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணிணோம் எல்லாம் தெரிஞ்ச பலராமன் சத்துரராஜாக்களுடைய பிரயத்தனம் அவர்களுடைய முயற்சி அவர்கள் செய்யக்கூடிய பிரயத்தனங்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ருக்மிணியை கொண்டு வரதுக்காக கிருஷ்ணன் தனியாக போயிருக்கான் அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு கலகம் ஏற்படுமே சண்டை ஏற்படுமே கிருஷ்ணனுக்கு ஏதாவது இதாக ஒரு தீங்கு நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு ஒரு விதமான துயரம் சந்தேகம் அப்படி ஏற்பட்டு உடனே தம்பியான கிருஷ்ணன்ட்டினேகத்தால் ராமாவதாரத்தில் மரியாதா புருஷன் அவர் அதனால் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அந்த ஆதிசேஷன் வந்து கைங்கரியன்னா அப்படி ஒரு கைங்கரியம்னா சும்மா சும்மா கூடாது கிருஷ்ண லக்ஷ்மணன் பண்ணதுக்கு வந்து ஒன்று ஈடு இணையமை இணைய அதாவது ராவணாதிகளை முடிக்கிறதுல அந்த இந்திரனுக்கு சத்ருவான அவனை முடிக்கிற மேகநாதனை இந்திரஜித்தை முடிக்கிறது தான் மேகநாதர் முடிக்கிறது பெரிய கஷ்டம் அதுக்குதான் அந்த லக்ஷமணனுடைய தேவை இருந்தது ஆமா மூணு மூணு தடவை அவன் சண்டைக்கு வந்திருக்கான் ஒரு தடவை நாகாஸ்திரம் போட்டு ஒரு அடுத்த தடவை பிரம்மாஸ்திரம் போட்டு அதுக்கப்புறம் நிக்கும்புலைக்கு வந்து எல்லாரையும் மோக வைத்து மாயா சீதையை வெற்றேங்கிற அப்படி வந்துட்டு அப்போ போயிட்டு நிக்கும்புலையில் வந்து அது எந்த பெரிய ஒரு இந்த தேவதை பிரத்யங்கிரான்னு சொல்லப்படுறது அப்படி காணப்ப அப்போ அவளுக்கு வந்து ஹோமம் பண்ணால் அப்புறம் ஜெயிக்க முடியாது அப்புறம் நேராக போய் அப்படி முடித்தானோ அப்படி ஒரு லக்ஷ்மணன் கைங்கறியும் அந்த லக்ஷ்மணன் நீங்கள் வந்து அண்ணாவை வந்திருக்கார் பலராமன் கிருஷ்ணன் வந்து அதே ராமன் கிருஷ்ணனாக வந்திருக்கார் அப்போது வந்து அந்த இது உண்டும் அந்த ஸ்னேகம் ஒரு அர்ப்பண புத்தி ஒரு கைக்கரியம் உண்டது அதனால் சந்தேக சந்தேகம் ஏற்பட்டு வியாப்தராக வருத்தப்பட்டு யானைகளும் குதிரைகளும் தேர்களும் காலாட்பட்டையில் சேர்ந்து ஒரு சைன்யத்தை திரட்டின் சீக்கிரம் குண்டின நகரத்துக்கும் வந்து சேர்ந்தார் அந்த பலராமன் கிருஷ்ணனுக்கு அனுகூலமாக இருப்பதற்காக அதுதானே எதிர்பார்த்து அப்படிதான் வரணும் அப்படின்னு அங்கே வந்து விவரம் பார்ப்போம் அப்போது சால்வன் ஜராசந்தன் தந்தவக்திரன் விதூரதன் அப்புறம் சிசுபாலன சேந்திர பவுண்டரகன் இப்படி சிசுபாலனை தவிர இவ்வளவு ருக்மி இவ்வளவு ராஜாக்களும் அசுர பிராயங்கள் அசுர குணங்கள் அசுர தைத்திய தான அப்படி குணங்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு எதிர் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய எதிரிகள் அப்படி ஆயிரக்கணக்களை எல்லாம் கூடி சேர்ந்தார்கள் பால பலராமனு கிருஷ்ணனுடைய அந்த விரோதிகளான பகைவர்களான இந்த ராஜாக்களெலாம் ஒன்றா சேர்ந்து ஒருவேளை கிருஷ்ணன் வந்து வலராமனோட யாதவர்கள் படையோடு சேர்ந்து வந்து இங்கே அந்த கல்யாண பெண்ணான ருப்பமிணியை அபகரிச்சுன்னு போனால் அப அபகரிச்சின்னு போனால் த கடத்தின்னு போனால் அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிருஷ்ணனோட சண்டை போடுவோம் ருப்பமணியை சிசுபாலனுக்கு முடித்து கொடுப்போம் கல்யாணம் செய்து முடித்து கொடுப்போம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு man மேன் ப்ரப்போசஸ் கார்ட் டிஸ்போசஸ் நிச்சயம் பண்ணி நாலு வகை படைகளோடும் வாகனங்களோடும் அப்படி சூழ்ந்து தயாராக இருந்தார்கள் எல்லாம் தெரிஞ்ச பலராமன் அவனுக்கு எல்லாம் தெரியும் நடக்கக்கூடிய தெரியும் இந்த விரோதிகள்லாம் எல்லாம் ஒன்னாக கூடியிருக்கால் தெரியும் இப்படிப்பட்ட விரோதி ராஜாக்கள் பகைய ராஜாக்கள்லாம் செய்யக்கூடிய முயற்சி தெரிஞ்சுட்டு திருமண காணிக்கைய கன்னியை அதாவது கல்யாண பெண்ணை கொண்டுவதற்காக கிருஷ்ணன் தனியாப்பு இருப்பதுன்னு தெரிஞ்சுட்டு கழகம் ஏற்படுமே வம்பு வருமே சண்டை வருமே கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா என்ன இருது ஒரு துன்பம் வந்தால் என்ன வருதுன்னு அப்படின்னு பயம் ஐயம் ஒரு வருத்தம் அப்படி கொண்டு தம்பிகிட்டே இருக்கக்கூடிய பிரியத்தால் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய பிரியத்தால் அந்த ஒரு ஸ்னேகத்தால் யானப்படை குதிரப்படை தேர்ப்படை காலாட்படைகளோட வேகமாக எல்லாத்தையும் திரட்டிண்டு குண்டினபுரத்திற்கும் வந்து சேர்ந்தார் பலராமன் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் இருபத்தி ரெண்டுலேருந்து பீஷ்பகன்யாவரோகா காங்கத் தியாகமனம் ஹரே பிரத்யா பிரத்யாபத்தியம் பிரத்யாபத்தியம் அபசியந்தி துஜஸ்யா சிந்தையத்தரா பீஷ்ப கன்யாவோஹா காங்கம் ஹரே பிரத்யாபத்தியம் அபசியந்தி துஜஸ்யா சிந்தையத்தராஜந்தியத்தரா இங்கேயோ அவ என்ன பண்ணுவா அந்த ருக்மிணி தாயாருக்கு யாரும் பலம் இல்லை அவளும் பிராமணன் நினச்சிருக்காள் ஒரே விச்சாரத்திலையும் சிந்தையிலையும் துயிருக்கள் அஹோ திராந்தரி உகமேல் பராச நரவிகம் வேணம் சோப்பி நத்தே அதா மத்ந்தேஷோ அஹோ திரிய அஹோ திராந்தரி அத்தரி உல்பராவி அோ நாகம் வேணம் சோப்பி நிறைவே அத் சோப்ப நிறே அத் மத்சந்தேசரோஜி மய் அனவியாச்சு ஜுகுப் மத்ணே நூனா அப்பய் அனவியாஞ்சிட்டு ஜுகுப்சிம் மத்ணே நூனா துர்கய ூலோோமேஸ்வரீவா விமுகா கௌரீ ருதிரா கிரிஜாசதி நே தாத்தோ மகேஸ்வரீவ் வாக்கீ தீ வாக்கீரீ ருதிரா கிரிஜாசதித்தயே கோவிந்திருத்தனேலையா நேத்தே கலாலித்தோலா கோவிந்தனேலய கா நேத்தே கலால இருவத்தையும் ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி மூணாவது பத் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் பீஷ்ப கன்யா பாவும் இல்லையா அவள் தனியாக இருக்கார் அப்போது அஞ்சு சகோதரர்கள் அண்ணன் அப்படி பண்ணிட்டார் அப்பா பயந்து நடுங்கிறார் இப்போ பிள்ளைக்காக வேறு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கார் பொண்ணு பொண்ணுக்கோ அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியறது நடக்காது நடக்கட்டும்னு இருக்கார் அப்படி வந்து ருப்பணி இருக்க முடியுமா அப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டார்கள் அப்போ அவளுக்கும் அனுகூலமாக இருக்கக்கூடியது அந்த இருக்கக்கூடிய ஒரு பிரா குஞ்சவர்த்தி பிராமணன் कष्ट भीष्पकन्या अवरारोह कांक्ष आगमनम हरे प्रत्यापत्तिमश्य विजयस्या चिंत तथा भीष्पकन्या अवरारोहण कांक्षगमनमरे प्रत्यापत्तिमश्यज चिंत तथा अहो याियायाम आंतरत उद्वाह मे अल्पराजता अहो याम अंतर उद्वाह मे अल्पराधता नागचर अरविंदोंो नागम वेद्यत्र कारण सो भी ना वर्तने अद्या वत्संद अहो அரவிந்தோ நாடம் சோப்பி நிறைய அத் மத்சந்தேஷ அப்பயி அனவியத்மா திருஷ்வாச்சி ஜுகுப் மத்ணே நூனம் நாதி அப்படி மயி அனவ் ஆமா தான்ஞ்சி ஜுகூசம் மத்ணி கிரணே நூனா துர்யா நேதாத்த நூலோ மகேஸ்வரீவா ருதிராணி கிரிசதி துர்யா துர் நே நாணி கிரா சதி எவம் சிந்தையே பாலவிந்தகிருதமான நமேலா நேத்திர அஸ்வகலாக்குலே சிந்தையே பாலவிந்திருத்தமான நேற்றச்ச அஸ்வ கலாலம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அர்த்தம் என்ன சொல்றார் இருபத்தி பதினாறுலேருந்து பதினேழுலேருந்து பார்த்தோம் இருபத்தி ரெண்டில் பார்ப்போம் அந்த வராரோஹா நல்ல பெண்களுக்கு உண்டான லட்சணங்கள் அதான் ஏற்கனவே அவங்க உங்களுக்கு இல்லையா விவரமான ஒரு அந்த ஒரு கிரந்தத்தை காண்பித்து சொன்னது அப்படிப்பட்ட அதில் சொன்ன பிரகாரம் கல்யாண பெண்களுக்கு உண்டான லட்சணங்கள் சொன்னது அப்படிப்பட்ட சிறந்த லட்சணங்களை கொண்ட அனங்கரங்கிற கிரந்தம் அனங்கரங்கிற கிரந்தத்தில் எப்படி கல்யாண பெண்ணுக்கு உண்டான லக்ஷணங்களை வந்து முன்னாலேயே கொஞ்சம் விவரமாக அந்த பாஷ்யத்தில் சொன்ன அது வந்து அடியன் சொன்னேன் சொன்னேன் அது அது பிரகாரம் அப்படி லக்ஷணங்கள் கொண்ட பீஷ்ப பீஷ்பக மகாராஜாவுடைய கடக்குட்டியார்கள் அப்படிப்பட்ட ருக்மணி தாயார் கிருஷ்ணனுடைய வரவை எதிர்பார்த்து பிராமணன் வரலியேன் திரும்பி வரலையே அது நம்ம அனுப்பிச்சோமே என்ன வரலையே திரும்பி வரவே இல்லையே பார்க்காம ஒரே வருத்தத்திலையும் அவர் ஆழ்ந்த ஒரு சிந்தையிலும் இருந்தாள் கஷ்டண்டா என்னடா கஷ்டம் பாக்கியம் இல்லை எனக்கு பாக்கியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதிர்ஷ்டமே இல்ல பாக்கியம் இல்லாத என்னோட விவாகத்திற்கு இன்னும் திரியாம அந்தரிதான் ஒரு ராத்திரி தான் பாக்கிய இருக்கு மூணு யாமங்கள் அவள்ான் பாக்கி இருக்கும் தாமரைக்கண்ணனான கிருஷ்ணன் வரலையே அப்படி ஆச்சு இதனுடைய காரணத்தை எனக்கு தெரியலையே அப்படிப்பட்ட அரவிந்தாட்சா தான் அப்படி அரவிந்தாக்ஷன் சொல்கிறதுனாலேயே அவனுக்கு மற்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயத்தை காண்பிக்கிறது வரலையே இந்த காரணத்தை தெரியலையும் என் சந்தேசத்தை கொண்டு போன என்னுடைய செய்தியை கொண்டு போன பிராமணன் திரும்பி வரலையே எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் அனவதியாத்மா அனவதியாத்மனம் எந்த ஒரு குற்றமும் தோஷமும் மாசு அந்த கிருஷ்ணன் என்கிட்ட ஏதாவது ஒரு தோஷம் ஏதாவதையும் ஒரு தைக்க முடியாத அல்லது ஒரு ஒரு ஜுகுப் சீரம்னா ஒரு ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயத்தை அருவறுப்பான விஷயத்தை தான் பார்த்துக்கலாமா ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காள்னு அருவறுப்பாக அதை வந்திருக்கலாம் அதனால் என்னை விவாகம் பண்ணி கொடுத்துக்கேன் பண்ணியும் வரலையே என்னடா அது ஆச்சரியமாக இருக்கேன் கஷ்டமாக இருக்கேன் துரதிருஷ்டசாலி தான் எனக்கு அதிர்ஷ்டம்னா பேரில் கூட இல்லையேன் துரதிருஷ்டசாலி எனக்கு வந்து பிரம்மதேவர் கூட அனுகூலமாக இல்லையா பரமேஸ்வரன் அனுகூலமாக இல்லையா அப்படிப்பட்ட ருத்ரா ருத்ரனுடைய பத்னியான அந்த கிரிஜா மாதா பத்திவர்த்தி ஆச்சு பார்வதி தேவி அவட எங்கள்கிட்ட பாராமுக்கமாக இருக்காங்க யாருமே எனக்கு வந்து அனுகிரகம் இல்லையே கிருஷ்ணனால மனசு கவரப்பட்டது மனசு ஈர்க்கப்பட்டது மனசு திருடப்பட்டது மனசு பறிக்கப்பட்டது அப்படிப்பட்ட மனசை கொண்டவளும் கிருஷ்ணனுடையும் வரவேண்டிய சமயம் தெரிஞ்சு கொண்டதுனால அந்த ருக்மிணி இப்படியும் மனசில் சிந்தையில் இருந்துட்டு அப்படியே கண்களில் ஜலம் வருது அந்த கலங்கி போய் கண் கண்ணில் ஜலம் விடாமல் கண்களையும் மூடிக்கொண்டால் இருக்க மூடிக்கொண்டால் அப்படி அந்த ஒரு நல்ல வேலையில் அழக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கண்ணை மூடிக்கொண்டாள் விவரமாக பார்ப்போம் சிறந்த லட்சணங்கள் அதுதான் அடியன் வந்து சொன்ன அந்த கிரந்தத்தில் அப்படி எல்லாம் சொல்லப்படுத வந்து சொல்லிட்டேன் எது என்ன விவரமான அப்படி இருக்கூடிய பீஷ்பகருடைய கடை குட்டியா இருக்கால் சின்ன பெண்ணான அந்த வரவு கிருஷ்ணன் வரணுமே செய்தி அனுப்பியிருக்க எதிர்பார்த்து கொண்டு பகவான் வரணும் அப்படி அந்த பிராமணர் வராத பார்த்து அதை நினைச்சுட்டு ஒரே சிந்தையிலையும் ஒரு துக்கத்திலையும் சோகத்திலையும் அப்படி இருக்காள் அய்யோ அந்தோ என்னடாது பாக்கியம் இல்லாதவன் அதிருஷ்டம் இல்லாதவள் ஒரு லக்குன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கு என்னுடைய கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு ராத்திரி தான பேலன்ஸ் இருக்கு அதாவது மூணு யாமங்கள் த்ரீ யாமங்கள் தான் இருக்கிற ஒரு ராத்திரி தான் மீறி இருக்கு அப்படிப்பட்ட சிந்தாமரை கண்ணனவன் அதனாலேயே பக்தர்களை எல்லாரையும் கட்டாட்சிப்பான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து என்னை கட்டாட்சிக்கலையே இன்னும் வரலையே அவனுடைய காரணத்தை தெரியலையே இப்படி நான் அனுப்பின சந்தேகத்தை கொண்டு போன பிராமணர் திரும்பி வரலையே என்னடாது என்கிட்ட எந்த ஒரு குறையும் தோஷமும் இல்லாத கிருஷ்ணன் ஒருவேளை எங்கிட்ட அருவறுக்கத்தக்கமாக ஒரு வந்து சகிக்க முடியாதடா ஒரு தப்பான ஒரு ஏதாவது கல்யாணத்துக்குனாலே ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு குற்றத்தை பார்த்து அதனால் எனக்கு வந்து என்னுடைய பாணிகிரகணம் பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு ஒரு வீடுபாடும் இல்லாமல் இருக்காரோ வராமல் இருந்துருவாரா வராரா வருவா வருவாரா வரமாட்டாரா வராமல் இருந்துருவாரா பாக்கியம் குறைச்சலா இருக்கு எனக்கு பிரம்மதேவர் கூட அனுகூலம் பரமேஸ்வரனும் அனுகூலமா இல்லையா அந்த ருத்ரனுடைய பத்னியான அந்த கிரிஜாவான பத்திவர்த்தியான கௌரி தேவி பா பார்வதியும் கட்ட பராமுக இருக்காள் அப்படி ஒரே சிந்தனையில் மூழ்கி இருக்கக்கூடிய கோவிந்தனால் அப்படியே மனசு ஈர்க்கப்பட்டு கவரப்பட்ட மனசு கொண்ட ருப்பினி அவர் வருவதற்கு தானே சரியான நேரம் அப்படின்னு நினச்சிட்டு கவலையில் இருந்து ஜல கல்ல ஜலம் வருது அப்படி ரெண்டு கண்களையும் மூடிக்கொண்டால் அப்படி வருத்தத்தில் இருக்கால் கிருஷ்ணன் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து ஆச்சு மேலே பார்ப்போம் கிருஷ்ணன்